ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கிற தலைப்பில் யஜோபவீதத்தினுடைய பெருமை இந்த பூனலனுடைய முக்கியத்துவத்தை பார்த்துன்னு வரோம் இந்த யஜோபவீதங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம் அவசியம் இருக்கணும் இது அத்தனை பேருக்குமே உண்டு பிராமணனுக்கு பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் அத்தனை பேர்களுக்கும் உண்டு அது மாத்திரம் இல்லாமல் ஸ்திரீகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதாவது பிராமணனுக்கு பஞ்சிலிருந்து எடுத்த நூலில் பூனல் போட்டுக்கணும் மெல்லியதான நார்லேருந்து எடுத்த பூனலை க்ஷத்ரியன் போட்டுக்கணும் மெல்லியதான ரோமாக்கள்ந்து எடுத்த பூனலை வைஷ்யன் போட்டுக்கணும் சுத்தமான பஞ்சிலிருந்து எடுத்த நூலில் ஸ்திரீகள்லாம் போட்டுக்கணும் பெண்கள்லாம் அதுதான் மாங்கல்யதாரணம்னு நடக்கிறதே கல்யாணம்தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் உபநயனஸ்தானம்னு பேர் உபநயனம் எது பெண்களுக்கு உபநயனம் எதுன்னா கல்யாணம்தான் உபநயனம் எப்படி உபநயனத்தில் தகப்பனார் இருந்த பூனலை போடுறாரோ அதே போலதான் ஸ்திரீகளுக்கு மாங்கல்ய தாரணம்னு வச்சுருக்க அந்த சரடு மாங்கல் திருமங்கல்ய சரடுன்னு சொல்கிறோமே அதுதான் பூனல் ஸ்திரீகளுக்கு அதை மந்திரம் சொல்லி கழுத்தில் போட்டுக்கிறார் ஸ்திரீகள் அதை எப்பொழுதும் பூனலுக்கு உள்ள நியமம் அதற்கும் உண்டு எப்பொழுதும் போட்டுக்கணும் அதை கழட்டவே கூடாது அந்த நூலில் பண்ணின அதுக்கும் இதே போல தான் தயார் பண்ணணும் திருமங்கல்யச் சரணமும் கூட பஞ்சிலிருந்து எடுத்த ஒரே நூலை ஒன்பதாக மடித்து மும்மூணாக முதல்ல மூன்றாக மடிக்கணும் திரும்பவும் மூன்றாக மடிக்கணும் கடைசியாக மூன்றாக மடித்தால் அதற்கு பேர் அப்படி திருமங்கல்யச் சரணம் அது போல் தயார் பண்ணியிருக்கணும் அதில் ஸ்வரணத்தை கோத்து தங்கத்தை கோத்து அதை ஸ்திரீகளுக்கு மந்திரம் சொல்லி கற்றார் அதுதான் பூனல் பெண்களுக்கு அதை எப்பொழுதும் கழட்டவே கூடாது ஒன்று ரெண்டாவது நூலில் தான் திருமங்கல்யம் போட்டுக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதை கழட்டவே கூடாது எப்பொழுதும் போட்டுக்கணும் அதை தங்கத்தில் போட்டுக்கிறது அப்படின்லாம் கூட காலத்தில் மாறி வந்துடுச்சு தங்கத்தில் நாம் போட்டுட்டாலும் கூட அந்த த கணவர் கட்டிவிட்ட நூலில் கட்டின்ற சரடும் இருக்கணும் அது நஞ்சு போயிடுத்துன்னா திரும்பவும் வேறு மாற்றிக்கணும் நூலில் கட்டாயம் போட்டுக்கணும் நூல் இருக்கவே கூடாது அதே வரலட்சுமி விரதம்னா கையில் சரடு கட்டிக்கிறது காரடையா நோன்புனால் சரடு கட்டிக்கிறதுன்னு இருக்கே அந்த நூலும் இதே போல தான் தயார் பண்ணியிருக்கணும் நவதந்து சமாயுக்தம் நவசூத்திரம் இதம் சுபம் அப்படின்னு அங்கே விரதங்களில் ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்படுறது நவசந்தூன்னு பேர் கையில் கட்டிக்கிற சரடு வரலட்சுமி விரதத்தில் சரடு வச்சுக்கிறோமே அதுவும் இதே போல தான் தயார் பண்ணியிருக்கணும் அப்படி அதெல்லாம் அறுத்து எறியப்படாது எப்பொழுதும் கையில் கட்டிக்கணும் நெஞ்சு போயிடுதுன்னா வேற மாற்றிக்கணும் திருமங்கல்ய சரடெல்லாம் அதையும் பெண்கள் பெண்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்திரீகள் அப்படி நூலில் போட்டுக்கணும் கட்டாயம் திருமங்கல்யும் பர்த்தா கணவர் எப்படி போட்டு அதையே தொடர்ந்து நாம் போட்டுக்கணும் தங்கத்தில் போட்டுக்கிறதுங்கிறது நாம் அதிகப்படியாக போட்டுக்கலாம் ஆனால் நூலில் தான் கட்டிக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இதற்கு ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது யஜுர்வேதத்தில் இதில் முக்கியமாக இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த சரித்திரத்தை தான் நாம் ஸ்ராத்தங்களில் சொல்கிறோம் அன்னசூக்த பட்டனம்னு அப்படி பிராம்ணாவுக்கு பரமாறுற பொழுது ரெண்டு பிராமணாவில் அமர்த்தி இல போட்டு பரமாடுற பொழுது ஆக்ரானதோஷ நிருகரணார்த்தம் அன்னசூக்த பட்டனம் கரிஷே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு நாம் அந்த மந்திரங்களை சொல்கிறோம் அங்கே ஸ்ராத்தத்தில் அதற்கு அன்னசூக்த பட்டனம்னு பேர் அந்த அன்னசூக்த பட்டனம் அந்த சூக்தம் என்ன சொல்கிறதுன்னா யக்னோபீதத்தினுடைய பெருமையை சொல்கிறது இந்த யஜ்னோபவீதத்தினுடைய பெருமையை சொல்கிற இந்த மந்திரத்துக்கும் இந்த ஸ்ராத்தத்தில் அன்னசூக்த என்ன சம்பந்தம் அப்படின்னா அதில் தான் நாம் முக்கியமாக கவனிக்கணும் என்னென்னா இப்போ நாம் யக்ஞோபவீதம் இந்த பூனலுங்கிறத நாம் எதற்காக போட்டுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பிராரப்த கர்மா சரியானபடி நமக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பூனலை நாம் போட்டுக்கிறோம் அப்படிதானே ஒரு டிவியோ ரேடியோவோ நமக்கு சரியானபடி வேலை செய்யணும்னா அந்த ஆண்டனா வேணும் டவர் இந்த டவர் சரியானபடி இருந்தால்தான் நமக்கு அது கிடைக்கும் கனெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது போல் பூனல் நமக்கு சரியானபடி இருந்தால்தான் நமக்கு பிராரத்த கர்மா சரியானபடி வேலை செய்யும் இந்த பித்ருக்கள் பித்ருலோகம் எப்படி ஒவ்வொருத்தனும் அடையிறான்னா பிராரத்த கர்ம தான் ஒவ்வொருத்தனுக்கும் பித்ருலோகம் கிடைக்கிறது அந்த பிராரப்த கர்மாவுக்கும் பிதலோகத்துக்கும் பிராரத்த கர்மாவுக்கும் பூனலுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதுனால தான் நாம் ஸ்ராத்தங்களில் இந்த அன்னசூப்த படனத்தை பாராயணம் பண்ணுறது அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்க அந்த சரித்திரம் என்ன சொல்கிறதுன்னா சஹவை தேவானாஞ்சாசுரான் சைக்ஞ பிரதாவாஸ்தாம் ஒரு சமயம் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு போட்டி வந்தது என்ன போட்டி அப்படின்னா நாம் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் யாகம் பண்ணணும் அந்த யாகத்தினுடைய பலம் பூர்ணமாக யார் அடையிறா அப்படிங்கிறதுல போட்டி வந்துடுத்து ரெண்டு பேருக்கும் வயக்கம் லோகமே ஏஷியாமஹா தேவதைகள் நாங்கள்தான் பூர்ணமாக இந்த யாக பலனை அடைவோம் அப்படின்னு தேவதைகள் சொல்கிறான் வயமேஷ்யா மஜிதி இல்லை இல்லை நாங்கள்தான் பூர்ணமாக பலனை அடைய போகிறோம் அப்படின்னு அசுரர்கள் சொல்கிறான் அப்படி ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துடுத்து தேசுரா சன்னஹியா சகசைவாசரே தேவ அசுரர்கள்லாம் சேர்ந்து முதல்ல ஆரம்பித்தா யாகத்தை அசுரர்களுக்கு என்ன பலம் அப்படின்னா அவர்களுக்கு தேகந்தான் பலம் ஷரீரபலம் அசுரர்களுக்கு ஜாஸ்தி அந்த ஷரீர பலத்தை பூர்ணமாக சரீர பலத்தை முழுமையாக ஈடுபடுத்தி அந்த யாகத்தை நின்னா பண்ணுறேன் யாகம் பண்ணுறதுன்னா அந்த அக்னிக்கு அது ஒரு அளவு அதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்களுக்கு ஒரு அளவு இருக்குது அது செய்யக்கூடியதான காலத்துக்கு ஒரு அளவு இருக்குது அது செய்யக்கூடியதான இடத்துக்கு ஒரு அளவு அந்த அளவோடு செய்கிறது சாதாரணமாக நாம் செய்வோம் அப்படிதானே ஒரு ஹோமம் பண்ணுறோம் ஒரு அக்னியில் ஒரு ஹோமம் பண்ணுறோம்னா ஒரு எட்டு கல் அடுக்கிக்கிறது அதில் அக்னியை வச்சுண்டு அந்த அக்னியில் ஹோமம் பண்ணுறது நாம் ஹோமம் பண்ணக்கூடியதான வஸ்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தா போல குண்டம் போட்டு அதற்கு தகுந்த அக்னியை வச்சுண்டு அந்த ஹோமத்தை பண்ணுறது அந்த ஹோமம் பண்ணுறதுக்கும் அந்த நெய்யோ அல்லது அன்னமோ எது வச்சுக்கிறோமோ அதுவும் ஒரு அளவோடு வச்சுப்போம் அசுரர்கள்லாம் எப்படின்னா கொஞ்சமாக அக்னியை வச்சுண்டு அந்த ஹோமத்தை பண்ணினால் பலம் அந்த அக்னிக்கு கொடுக்கறத ஜாஸ்தியாக கொடுத்தா தகுந்த மாதிரி அக்னி வேலை செய்வார் அப்படின்னு செய்வா அசுரர்கள்லாம் தேகபலம் இருக்கிறதுனால அன்னம் பண்ணுறதுன்னா கை நிறைய அள்ளி அள்ளி யானைக்கு கொடுக்கறது மாதிரி பண்ணுறது அக்னியில் நிறையா பண்ணினால் அதிக சே அதிகம் பலம் நிறையா பண்ணினால் நிறையா பலன் வருமே அப்படின்னு பண்ணக்கூடியவர்கள் அசுரர்கள் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அதிகசிய பலம் அதெல்லாம் இங்கே ஒரு அளவு அந்த அளவோடு தான் பண்ணணும் நிறையா பண்ணக்கூடாது அதுதான் நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் நியூனாத்திரிகாபியாம் சர்வம் சுகுணமஸ்தூன்னு முடிக்கிறோம் எதுவும் குறைச்சலாகவும் பண்ணிடப்படாது ரொம்ப அதிகமாகவும் பண்ணிடப்படாது சரியான முறையில் பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடியவர்கள் இதற்கு நேர் எதிர்மாறாக செய்யக்கூடியவர்கள் அசுரர்கள் அவர்கள் தேக பலத்தை வச்சுண்டு இந்த யாகத்தை ஆரம்பித்தா தேவதைகள் என்ன பலத்தை வச்சுன்னு இந்த யாகத்தை ஆரம்பித்தா அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்